நற்றினை வழும் இயற்க எத பயிற்சிகள் பண்ணி வருமா இரவு இரவு உணவு வந்து எளிமையான உணவா மாவு பொருள் உணவுகளை சாப்பிட்டுக்கணுங்க அது நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் காலையில் நேரத்துல வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து காலையில வந்து ஆற்றல் நிறைய தேவைப்படும் மாலை வரைக்கும் நமக்கு வேண்டிய ஆற்றல் தேவைப்படுறதுனால காலையில கொஞ்சம் ரிச் அதாவது நல்ல செலி செலி நல்ல அதிகமான சத்துக்குள் உள்ள அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அல்லது வசதி குறைவா இருக்கிறவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை எது கிடைக்குதோ அதுல சத்துள்ள ஆகாரங்களை தேர்ந்தெடுக்கலாம் நம்ம ஒண்ணு சரி இரவு என்ன சார் இரவு வந்து உணவை தவிர்க்கறதுதான் நல்லது இரவு உணவு சாப்பிடுறதுன்றது ஒரு கெட்ட பழக்கம் அப்படி தூக்கம் இல்ல சார் பழக்கத்தின் மூலமா வந்தது அப்படிங்களா அதிகமாக தூக்கத்துனாலதான் எல்லா நோயாளிகளா எதுக்கு நீங்க எவ்ளோ நேரம் தூங்கணும் வாழ்க்கையினுடைய மூணுல ஒரு பாகத்தை அல்லது வாழ்க்கையினுடைய பாதி நேரத்தை தூக்கத்திலயே கழிச்சர் நம்ம நம்மனா பொது ஜனங்கள் எல்லாரும் நான் என்ன சேர்த்துக்கல ஏன்னா நான் இதை விட்டு வெளியில வந்து பழக்காலம் ஆயிடுச்சு ஆமா ஆமா நாம வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இல்லைன்னா ரொம்ப அசந்து தூங்குனா அந்த நாலு அதிகபட்சமா அப்படி போயிட்டு இருந்தது இப்ப நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது யோகத்துல யோகம் அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம அதுல யோகத்துல வந்து முன்னேற முன்னேற யோக பயிற்சியினுடைய தன்மைகள் எல்லாம் என்ன பண்ணுன்னா தூக்கத்தை வந்து குறைச்சிருங்க உணவை குறைச்சிரும் அப்ப நம்ம அதிகமா தூங்காம அதிகமா நிறைய அவசியம் இல்ல இல்ல யோக பயிற்சியினுடைய ஆற்றல் நிறைய கொடுக்கும் அப்ப நம்ம வந்து தூங்கிட்டு ப்ராசஸ் பண்ணி எல்லாம் டயர்ட் ஆயிரும் உள்ள உறுப்புகள் நம்மளோட ஜீரண மண்டலம் உள்ளுறுப்புகள் எல்லாமே கடுமையா வேலை செஞ்சுதான் அதை பண்ணுது அப்ப இப்படி போகுது நீங்க காலையில் நேரத்துல எளிமையா ஈஸியா மழம் கழிக்கணும் அப்படின்னா இரவு உணவை இட்லியும் அளவு குறைச்சிருங்க நீங்க இல்ல ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு சாதம் சாப்பிட்டா அதாவது ரைஸ் சாப்பிட்டா எனக்கு சரியா வந்து ஆக மாட்டேங்குது ஆனா டிஃபன் அதாவது இட்லியோ தோசையோ அந்த மாதிரி மண்டல தன்மை அந்த மாதிரி இருக்கும் ஓஹோ ஆமா அதுக்குதானே நீங்க ஐயன் திருவள்ளுவர் நீங்க ரொம்ப அருமையான குரல் சொல்லியிருப்பாரு நீங்க திருவள்ளுவர் பத்தி உங்களுக்கு எப்படி கருத்து இருக்குன்னு தெரில திருவள்ளுவர் அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது அதுல மிக முக்கியமா இந்த விஷயத்துக்கு இந்த நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற சத்க்கு அவர் அருமையான ஒரு டிப்ஸ் கொடுப்பாருங்க குரல் அது மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கும்பார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது குரல்ல ரொம்ப அருமையான அதிகாரம் மருந்து இல்லைங்களா தொண்ணூத்தி அஞ்சாவது அதிகாரத்தை வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதவனுக்கு இது எல்கேஜிலும் பாஸ் பண்ணக்கூடாது பிகேஜிலயும் அப்படின்னு நம்மளோட கல்வி திட்டத்தில் ஒரு இது கொண்டு வரணுங்க சார் நீங்க சொன்ன குரலுக்கான விளக்கத்தை கொஞ்சம் நமக்கு வந்து மாறுபாடு இல்லாம முரண்பாடு இல்லாத உணவு நமக்கு வந்து ஏத்துக்கிற உணவுன்னு குறிப்பிட்ட உணவுகள் இருக்குங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல இது சாப்பிட்ட நீங்கதான் சொன்னீங்களே சாதம் சாப்பிட்டா எனக்கு சிரமமா இருக்கு மாவு பொருளை செஞ்ச உணவுகள் சாப்பிட்டா ஈசிய ஜீர்ணம் ஆயிருது சிலருக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டா ஏத்துக்கும் சிலருக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டா ஒத்துக்காது மோ நிறைய தகவல்கள் கொடுத்துட்டே இருக்காங்களே தொடர்ந்து இந்த மாதிரி உணவை பத்தி தகவல்கள் வந்துட்டு இருக்குல்ல அதுல வந்து நான் முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சிகளோட முதல்ல ஒரு விஷயத்த நான் வலியுறுத்துறேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்களோ ஒரே மாதிரியான உணவு முறைகளோ ஒரே மாதிரியான அறிவு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே ஒரே மாதிரியான இருக்க முடியாது நம்ம எல்லாருமே யூனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற வழி இல்லாம ஆங்கில சொல்ல பயன்படுத்தி தமிழ்ல விளக்கம் பண்ண முயற்சி பண்றேன் நான் அது யூனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனித்தன்மை வாய்ந்தவர்கள்லாம் நம்ம எல்லாருமே உடல்வாக ரீதியாகவும் மனோ நம்மளுடைய செயல்பாடுகள் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றது சைக்காலஜிக்கல் சொல்லக்கூடிய உளவியல் ரீதியாக எல்லா விஷயத்திலும் நம்ம தனிப்பட்ட மனிதர்களான் இருப்போம் அப்ப அந்த உணவு பழக்கம் அந்த உணவு பழக்கம் அவர் கொஞ்ச நாள் ட்ரையல் பார்த்தாங்கன்னா அது கொஞ்ச நாள் அந்த பழக்கத்தை இது சாப்பிட்டு பாக்குறது ஒரு ஒரு வாரத்துக்கு இது பார்த்து சாப்பிட்டு பாக்குறது இப்படி சாப்பிட்டு பாக்குறது மூலமா தனக்கான உணவுகளை தானே வந்து நிர்ணயம் பண்ணிக்க முடியுங்க அப்படி பண்ணிட்டு தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை ஒழுங்கு பண்ணிக்கணும் மீண்டும் அடுத்த இயற்கை இயலில் சந்திப்போம் நன்றி